அவர்கள் கூறியதாவதுல அவர்களின் வீட்டில் நான் இரவு தங்கினேன் இரவில் ஒரு பகுதி கழிந்ததும் நபிசல்லோ அரேகி வசல்லம் அவர்கள் உறக்கத்திலிருந்து விழித்தார்கள் பின்னர் எழுந்து சென்று துங்க விடப்பட்டிருந்த தோல் பையிலிருந்து சுருக்கமாக மூல செய்தார்கள் பின்னர் எழுந்து தொழுதார்கள் நானும் எழுந்து நபி சொல்லாஹா அலிகு வசல்லம் அவர்கள் செய்தது போன்று உழு செய்து அவர்களின் இடப்புறமாக அவர்களின் இடப்புறமாக நின்று கொண்டேன் அவர்கள் என்னை பிடித்து தமது வளப்புறமாக நிறுத்தினார்கள் பின்னர் அல்லாஹு நாடியதை தொழுதுவிட்டு குரட்டை விடும் படுத்துறங்கினார்கள் அவர்களிடம் சுபுகு தொழுகை பற்றி மொத்தின் அறிவிப்பதற்கு வந்தபோது அவருடன் தொழுகைக்காக சென்றார்கள் மீண்டும் உழு செய்யாமலேயே தொழுவித்தார்கள் நபி சொல்லாஹூ அருகே வசல்லம் அவர்களின் கண்கள் உறங்கும் உள்ளம் உறங்காது என்று சிலர் கூறுகிறார்களே என்று அமரிடம் கேட்டேன் அதற்கவர் நபிமார்களின் கனவு வகி ஆகும் என்று கூறிவிட்டு மகனே உன்னை நான் அறுப்பதாக கனவு கொண்டேன் என்ற முப்பத்தி அத்தியாயம் நூற்றி வசனத்தை ஓதி காட்டினார் என சுஃபியான் கூறுகிறார்